நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறும் பாடலை எதிர்நோக்கியிருக்கிறீர்கள் அல்லவா ஆம் நேயர்களே தமிழக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இயற்றிய பாடலை உங்களுடைய உள்ளங்களை நோக்கி அனுப்பி வைக்கின்றேன் கேவி வி மகாதேவனின் இசை அமைப்பில் இசை சித்தராகிய சி ஜெயராமனின் குரலில் இந்த உன்னதமான பாடல் அமைந்திருக்கிறது காஞ்சி தலைவன் எனும் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை கேட்கிற உள்ளத்தில் ஒரு எழுச்சிகரமான சிந்தனை உருவெடுக்கும் படத்தின் கதைப்படி எம்ஜிஆர் அவர்கள் இதோ புறப்பட்டுவிட்டேன் என்று வாழெடுத்து புறப்பட பரஞ்சோதி எனும் கதாப்பாத்திரத்தில் நடிக்கும் எஸ் எஸ் அரசே நான் வருகிறேன் பூங்குழலியின் மேல் ஆணை அவள் மேல் நான் கொண்ட காதலின் மேல் ஆணை புலிக்கேசியை வென்று வாதாவியை அழிக்கின்ற வரை ஓய்வில்லை உணவில்லை உறக்கமில்லை உணர்ச்சிகரமாக கம்பீரமாக சொல்வதை கேட்டு எம்ஜிஆர் அவர்கள் அவரை தழுவி கொள்ளும் அந்த காட்சி உணர்ச்சிகரமாக எடுக்கப்பட்டிருக்கும் அதனைத் தொடர்ந்தே இந்த பாடலும் ஒலிக்கும் பாடலின் பல்லவி வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்கவே என்று மிக அருமையாக சரணங்கள் ஒவ்வொன்றும் முத்துமுத்தாக போத்திருக்கும் ஒரு சரணத்திலே குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் முத்தமும் கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோல மொழி சத்தமும் உன் குன்று தோளில் புது பலத்தை வழங்குமிடா நித்தமும் என்று அவர் தன்னுடைய முத்திரையை பதித்திருப்பார் அது மட்டுமல்ல அந்த பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்க ஒரு இராணுவ அணிவகுப்பை எதிர்கொள்ள வேலும் வாழும் ஏந்தி தமிழ் மரவர் படை சங்கமா சங்கநாதமிட்டு சிங்கமென புறப்பட்டு போகின்ற அந்த காட்சி மிக அற்புதமாக இருக்கும் இந்த காட்சியானது செஞ்சிகோட்டைக்கு அருகிலும் அடுத்திருக்கக்கூடிய மலைப்பகுதிகளிலும் இன்னமும் சில இடங்களிலும் மிக பொருத்தமாக படமாக்கப்பட்டிருக்கும் பாடல் எப்பொழுது ஒலித்தாலும் அதை கேட்கின்ற உள்ளங்களெல்லாம் ஒன்றுபடும் காலத்தை வென்று நிலைக்கக்கூடிய பாடல்களின் வரிசையிலே இந்த பாடலுக்கு நிச்சயமாக ஒரு இடம் உண்டு என்று பாடலை கேட்கிற ஒவ்வொருவருமே தீர்மானிப்பார்கள் அப்படிப்பட்ட அருமையான பாடல் இந்த நிகழ்ச்சியிலே இடம்பெறுவதன் மூலம் உங்களுடைய உள்ளங்கள் மிகுந்த மகிழ்ச்சியடையும் எனும் நம்பிக்கையோடு இதனை அறிக்கி வைக்கின்றேன் அன்பினை இருப்பேன் வீர சங்க நாடம் கேட்டு செல்க செல்கவே கடைகள் செல்கவே தற்கு தலை வணங்கும் தங்கமே தலை கொடுத்து தாய்மானம் காட்டிடுவாய் சிங்கமே சென்றுவா சென்றுவா செல்க நாடு செல்க நாடு செல்க செல்கவே தீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே பழக செல்கவே பழக மழளைபேற்றும் குழந்தைகளின் மூத்தமு கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொள் சாட்டமு குரளைபோல மழளைபேற்றும் குழந்தைகளின் மூத்தமு கொஞ்சிதின்ற அஞ்சுகத்தின் குங்குன்று தோளில் புதுபலத்தை பழங்குமடாய் நிதம் சென்று மை கொண்ட மண்ணின் மீது எதிரிகளின் கால்கள் எதிரிகளின் கால்கள் மலர்வறிப்பதில் எடா வீரர்களின் கைகள் வீரர்களின் கைகள் சென்றுவா வென்றுவா செல்வ நாடு வெங்க வீர சங்க நாதம் கேட்டு செல்வ செல்கவே படைகள் செல்கவே படைகள் செல்கவே போன்ற வடிவமடா அவர் ஒளிவிழியில் புலகத்தின் படிவமடா வேங்கை புலி மன்னனடா வீரர்களின் தலைவனடா அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே